நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் அக்டோபர் நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து நாராயண தாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பதினெட்டு வயதில் மல்யுத்தத்தில் இந்தியாவின் முதல் ஜூனியர் உலக சாம்பியன் ஆனது தீபக் புனியா இரண்டு உலக மனிதாபிமான தினம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது மூன்று முதல் மத்திய வேதியியல் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் CICET, குஜராத் மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது இனி இன்றைய பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இந்திய அரசியல் அமைப்பில் எந்த பிரிவின் கீழ் வடகிழக்கு மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படுகிறது இரண்டு வரையாடு எந்த மானிலத்தின் மானில விலங்கு மூன்று சூராவலி பாக்ஸாய் சமீபத்தில் எந்த நாட்டை தாக்கியது நன்றி மீண்டும் சந்திப்போம்